கோவிந்தா கோவிந்தா குரு கிருப்பையா கற்க பாகவத்தம் நம்ம எங்கே இருக்கும் தசமஸ்கந்தம் பூர்வாரதம் முப்பத்தி நாலாவது அத்தியாயத்தில் இருக்கும் அந்த அழகாக ராசலியிலே முடிந்த அப்புறம் அம்பிகாவனத்திற்கு ஒரு எல்லாம் டூர் போனார்கள் எல்லாம் கோ கோக்குரத்திலேருந்து பிருந்தாவனத்துலேருந்து அங்கே வந்து பரமேஸ்வரனை ஆராதனை பண்ணி இருக்கிற போது உப்புவாசம் இருந்தார் ஒரு பெரிய பாம்பு வந்து கடிச்சது அப்படியே விழுங்க ஆரம்பித்ததுன்னு நந்த கோபுரம் அவர் கத்துறார் அளறுறார் நம்ம பகவான் போய் காலால் தொட்டு அதுக்கு சாப விமோசனம் கொடுத்து அந்த வித்யாதர் வந்து கிளம்பி பகவான வேகமாக ஏற்றி கிளம்பி போ கிளம்பி போயிட்டார் அப்படி இருக்கும் கடைசியில் சொல்லிட்டு இருந்தது இருபத்தி மூணாவது இருபத்தி நாலாவது அத்தியாயம் லோகத்தார்த்த வந்து துளையின்றிருந்தனேன் இப்படி ராஜனே கோபியர்களில் வந்து அதுக்கப்புறம் அவர்களை ஒன்றா சேர்ந்து பாடிக்கொண்டு ஆடிக்கொண்டு கிருஷ்ணனும் பலராமனும் ஒரு நாள் விருந்தாவனத்தில் ஒரு தலைவர் கோபிகள் நடுவில் இருந்து கொண்டு விளையாடிகின்றிருந்தார்கள் பாடுகிறார்கள் வந்து அழகாக அலங்கரித்தில் கொண்டிருக்கின்ற இந்த பலராம கிருஷ்ணர்களை சேர்ந்து அவர்களும் கூட வரார்கள் அப்படியும் சேர்ந்து ஆரோகண அவரோகணம் மாதிரி அவர்களும் பாடுகிறார்கள் இப்படி நடந்தது ராஜனே ஓபியர்கள் இந்த பாட்டை கேட்டதுனால் மயங்கி போனவர்கள்னா யார் பால பலராமனும் கிருஷ்ணனும் பாடுகிறார்கள் கல்ரா கிருஷ்ணன் இது புல்லாங்குழல் ஊதுகிறான் அப்படி இருக்கிற போது அவர்களுக்கு வந்து சரீரத்தில் சிரம் சிர தூக்குவரும் பட்டாடை அது வந்து அப்படியே நழுவி போடுது தலையிலிருந்து அந்த பூமாலைகள்லாம் நழுவி போகணும் அப்படி அவர்களுக்கு தேக விமிருத்தி வந்து கொடுத்தோம் ஆத்மானம் நம் இடம் அதாவது தேகாத்ம கேகாத்ம புத்தியெல்லாம் விட்டவர்கள் அவர்கள் இதில் போருமா தேகாத்ம கேகாத்ம புத்தி நமக்கு வந்து பொதுவாகவே தேகாத்ம புத்தி ஒன்று அவருடைய சரீரத்தை ட்ரெஸ்ஸை பல விஷயங்களை சரி பண்ணிப்பார்கள் ஸ்திரீகள் கேட்க வேணாம் இவர் ஸ்திரீகளாக இருக்கக்கூடிய கோபிகைகள்னா க முழுக்க முழுக்க தேக அபிமானம் போனவர்கள் தேகாபிமானம் போனவர்கள் கேகாபிமானம் போனவர்கள் அப்போ நான் என்னதுங்கிறத போனவர்கள் அப்படியும் அவர்கள் வந்து அப்படியே கண்ணனுடைய ஒரு பாட்டிலையும் புல்லாங்குழலையும் பலராமன் பாட்டு வர்றதில் அவர்களோ சேர்ந்து அப்படி ஆனந்தமாக ரமிக்கிற போதும் அப்படி சந்தோஷமாக இருக்கிற போதும் சரீரத்தில் வத்திரம் நழுவுறதையும் பூமாலைகள்லாம் நழிப்போறது தேகத்தையும் அவர்கள் அறியவில்லை இப்படி அவர்கள் இஷ்டப்பட்டு விளையாடி நிற்கிற போதும் நல்லா சம்பிரமத்து அப்படியே மதம் மரம் பிடித்தவர்கள் போல பாடிக்கொண்டிருக்கிற போதும் சங்கச்சூடன் அவர்கள் வந்து தன்னிலையை மறந்தார்கள் அப்படியே தன்னிலை மறந்து சொல்லக்கூடாது பாகரத்தில் காமிச்சிருக்காரு அந்த இதை காமிச்சிருக்காரு இதிலேயே காமிச்சிருக்காரு முன்னாலேயே நம்ம கீழே பார்த்துருக்கோம் கபிலை இதில் கபிலோ பாக்கணும் இப்போ டாஸ்மாக் குடித்தவன் எப்படி வந்து ஒரு இதில் இருப்பான் ஒரு ஒருமான ஒரு நிலையில இருப்பான் அப்படி அவர்கள் வந்து ஆனந்த போத நிலையில் இருந்தார்கள் மத வெளிக்கொண்டவர்கள் போல அவர்கள் பாடிக்கொண்டிருக்கிற போது சங்கத்தோடன்னு ஒரு பெயர் பற்ற குபேரனுடைய ஆழ்வத்துக்கு வந்தான் குபேரண்டாள் இதே சங்கச்சூடன்னு தேவி பாகத்தில் கோலோகத்துலேருந்து வரத வர ஒரு கோப பாலன் ராதையினுடைய சாப்பத்தால் அசுரத்தன்மையை வந்து வந்து சொல்கிறது பெரிய பெரிய ஒரு இது இருந்தது பலம் இருந்தது அவனோட பரமேஸ்வரனே சண்டை போடாப்பலாயிடுது அப்படியெல்லாம் காமிக்கப்படுது தேவி பாகத்தில் இந்த இவன் வந்து சங்கச்சூடனுடைய ஆள் இந்த சங்கச்சூடன்கள் குபேருடைய ஆள் அவன் வந்தார் அவங்க வந்தபோது ராஜனே அவர்கள் ராமகிருஷ்ணன் பார்த்துன்னு இருக்கிற போது அவர்களை கேரே பண்ணாமல் அலட்சியம் பண்ணி ராமகிருஷ்ணர்களை நாதனாக கொண்டவர்கள் பலராமனையும் கிருஷ்ணனையுமே நாதனாக கொண்டவர்கள் இந்த கோபர்கள் கோபிகைகள் எல்லாரும் அப்படி பலராமனையும் கிருஷ்ணனையும் நாதனாக கொண்டவர்களும் கூச்சல் போடக்கூடிய அந்த தீ ஜனங்களை சத்தம் போடுறாரு தீ ஜனங்களை பயமில்லாமல் வடக்கு தேச வடக்கு திசை பார்க்கி துரத்தின் போகிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அவன் வந்து பலசாலியாக இருக்கான் ஆயுத இருக்கான் குபேருடைய ஆள் யக்ஷன் சங்கச்சூடன் அவன் வந்து வந்திருக்கான் ராமகிருஷ்ணன் பார்த்துன்னு யக்ஷன் அவன் அவர்களை பற்றி கேர் பண்ணாமல் அவரை பற்றி ஒன்றும் உதாசீனம் பண்ணிட்டு இவர்களோ ராமகிருஷ்ணன்லேயே நாதனா கொண்டவர்கள் அப்படி கூச்சல் போடுகிறார்கள் ஸ்ரீ ஜனங்களை பயமில்லாமல் வடக்கு தோசை நோக்கி கூண்டு ஏன்னா வடக்கு அந்த குபேரன் இருக்கான் அப்படி தங்களுக்கு மிகவும் பிரியமான தங்களை சேர்ந்த கோபிகர்கள்னா கிருஷ்ணாராமான் கதறதை பார்த்து திருடன் தசுனா புலி புலி மாதிரி அடிச்சுன்னு போகிறது ஆட்டுக்குட்டிகளை தூக்கி போதுலையே அது மாதிரி துரத்தி போகக்கூடிய பசுக்களை பின்தொடர் மாதிரி ரெண்டு சகோதரர்களும் பின்னால் தொடர்ந்து போனார்கள் விவரமாக பார்ப்போம் என்ன சொல்கிறாருங்க சுகபிரமிகள் அந்த சந்திரனும் நட்சத்திரங்களும் அழகாக சந்திரனும் நட்சத்திரங்களும் இருபத்தி ரெண்டாவது ஸ்லோகத்துலேருந்து சந்திரனும் இப்படி அழகாக உதிப்பது போது ஆம்பல் புஷ்பங்கள் அதில் அப்படியே காற்று பட்டு வருது அது மந்த மார்த்தமாக வருது அது எல்லா புஷ்பங்கள் கூடிய மக்கரந்த வாசனையும் அதனுடைய புஷ்பங்களுடைய மனத்தையும் சேர்த்துன்னு வருது அப்படி வாசனை மனமிக்க ஜெண்டல் வீசுகிற போது மல்லிகையினுடைய மல்லிகைகள் பூத்து கொஞ்சம் ஃபுல்ல உட்புல்ல மல்லிகை அந்தந்த மாதிரி அந்த நறுமணத்தால் கவரப்பட்ட வண்டுகள்லாம் தேன் குடிக்கிறது நம் புஷ்பங்களில் அது அதுக்கும் மதம் பிடிச்சி கொடுத்து அதிகமாக தேன் குடித்து மதம் பிடிச்சது ஆனந்தத்தோடு சுற்றி வருது அந்த வண்டுகள் ரீங்காரம் பண்ணி சுற்றி வர அந்த இடத்துல முன்னாள் ராத்திரி அதான் முதல் ஜாமு அதை வந்து சந்தோஷப்பட்டு அதாவது சரத்கால பௌர்ணமி அந்த காலத்தில் நில விளைவு வெளிச்சம் அழகாக இருக்கு அந்த நேரத்தில் முதல் ஜாமத்தில் முன்னிரவு புகழ்ந்து கொண்டு கண்ணனும் ராம பலராமனும் அப்படிப்பட்ட ஸ்வரங்களுடையும் ஏற்ற இறக்கங்கள் ஸ்வரஜாலாம் இருக்குது ஆரோகணம் அவரோகணம் ஏற்ற இறக்கங்களோடு பாடுகிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய எல்லாவிதமான ஜீவராசிகள் மன பிராணிகளுடையும் மனசிற்கும் காதுக்கும் அப்படி மதுரமாக அழகாக பாடுகிறார்கள் வேணும் வாசிக்கிறார்கள் புல்லாங்கள் வாசிக்கிறான் கண்ணன் ரஜினே இந்த கீரத்தினுடைய அந்த மதுரத்தில் கீதத்தில் மதுரத்துல மயங்கி போன அப்படி மெய்மறந்த கோபிகைகள் அப்படியே மெய்மறந்திருக்கார்கள் கண்ணனுடைய அந்த இதான் ஒரே பிரணவாக்காரமாக இருக்குது அவன் பீஜமாக ஏற்கனவே ஏற்கனவே சொல்லிருக்கும் அந்த ராசிரியில அப்படி பீஜங்கள்லாம் சேர்த்து வச்சு ஊதுகிறான் பிரணவாக்காரமான ஊ ஊதல் பரமாத்மா மெய்வருந்து போய் போனார்கள் கோபிகைகள் அதனால் அந்த தேக கயாத்மா விஸ்புர்த்தி இருந்தது அவர்களுக்கு அந்த தேக அபிமானம் போயிடுது அப்படிப்பட்ட கோபிகள் தங்களுடைய சரீரத்துலேருந்து வஸ்திரம் நழுவுறது தெரியல கூந்தல் அப்படியே கட்டை விழுந்து விடுறது தெரியல பூமாலையெல்லாம் கீழே விடுறது தெரியல அதெல்லாம் ஒன்றுமே தெரியல அப்படி அவர்கள் ரெண்டு பேரும் மனசு சந்தோஷப்பட்டு லோ இதில் வெளியில் இருக்கக்கூடிய லோக்கம் அதாவது பிரபஞ்சம் இந்த பூமி இந்த உலகத்தினுடைய அந்த ஒரு உணர்வு அந்த ஒரு நினப்பே இல்லாமல் ஆடி பாடி விளையாடுற போதும் பால பலராமனும் கிருஷ்ணனும் புல்லாங்குழல் ஊதுகிறார்கள் ஆடி பாடுகிறார்கள் அவர்கள் வந்து சஞ்சரிக்கிறார்கள் அந்த அழகான நிலவு ஒளியில் தெளிவாக நல்லா காத்து வீசுறது வண்டுகள் ரீங்காரம் பண்ணுறது இவர்கள் வந்து அந்த குழல் ஓசையில் மயங்கி போயிருக்கார்கள் இப்படி தேகாத்ம விஸ்பிருதிங்கிற மாதிரி தேக விஸ்பிருதியாயிரத்தையும் ஞாபகமே இல்லை அப்படி ஒரு சந்தோஷத்தோடு அப்படி பாக்கிய லோகம் வெளி உலகத்தை உணர்வே இல்லாமல் இருக்கிற போது குபேரனுடைய பணியாக கிங்கரன் ஒரு யக்ஷன் சங்கச்சோடன்னு பேர் நான் அங்கே வந்தான் சங்கஜோடனு பேர் வேறு விதமாக காணிக்கப்படுறது தேவிபத்தில் அந்த கோலோகத்துலேருந்து ஒரு கோபன் ரானுடைய சாப்பத்தாலும் இங்கே வருகினான் பெரிய ஒரு வித்திராந்தம் பெரிய விற்றாந்தம் தேவி பாவதத்தில் பெரிய ஒரு பலசாலியார் பண் பரமேஸ்வரனும் கணங்களோட சண்டை போடுறாப்பில் வரும் அப்படின்னா அப்போ இங்கே வந்து இது அவன் பேரை கொண்டு குபேரனுடைய பணியார் அந்த அவராஜனை அவன் பலராமன் கிருஷ்ணன் பார்த்து நினைக்கிற கொஞ்சம் கூட கேர் பண்ணாமல் அவர்களை சார்ந்திருக்கக்கூடிய அவர்களையே நாயகனாக கொ நாயன நாயகனாக கொண்டவர்கள் அவர்களையே லீடர்களை கொண்ட பலராமனு கிருஷ்ணனும் லீடர்களை கொண்ட பெண்களை கொஞ்சம் கூட பயம் வடக்கு திசையை போக்கியும் வடக்கு டைரக்ஷன் நீ நோக்கி விரட்டி போன்றான் இதை வந்து இது ஆடுகள்லாம் ஓட்டின்னு போகிற மாதிரி பசுக்கள்லாம் ஓட்டின்னு போகிற வரும் இதை பார்த்து கோபிகைகள்லாம் வந்து கையில் இது வச்சுருக்கான் ஆயுதம் வச்சுருந்துருக்கான் பலசாலி கோபிகைகள்லாம் கதறுகிறார்கள் அப்போ தான் அவருக்கு வந்து மேலே இருபத்தி ஏழாவது ஸ்லோகத்துலேருந்து மேலே பார்ப்போம் அந்த அத்தியாயத்தை முடித்து விடுவோம் அத்தியாயத்தை முடிச்சு விடுவோம் முப்பத்தி நாலாவது அத்தியாயத்தை முடிச்சு விடுவோம் அதுக்கப்புறம் பகல் வேளையில் அவர்கள் கீத் கீதம் பாடுகிறார்கள் அதான் யுகல கீதம்னு சொல்லப்படுறது முப்பத்தி அஞ்சில் யுகல கீதம் ரெண்டு கோபிகள் ஒத்தருக்கு பேசிக்கிற மாதிரி ஒருத்தருக்கு பாடுகிறார்கள் ரெண்டு பேர் மாறி மாறி நம்ம இதை முடிச்சிருவோம் இந்த அத்தியாயத்தில் இருபத்தி ஸ்லோகம் குரோசந்தம் கிருஷ்ணராமேதி விலோக்கியஸ்வ பரிக்கிரகம் எதாசதாகவதாவதாம் குரோசந்தம் கிருஷ்ணராமேதி குரோசந்தம் கிருஷ்ணராமேதி क्रोशन कृष्णरा क्रोशन कृष्णरा विलोक्य यता यदशुना घ्रस्ता भरातरन्वधाता क्रोश्त कृष्णरा विलोक्य स्वरीग्रह यदश्युना घ्रस्ता भरातरन्वधाता மா வேஷியாரவோ சாஹஸ்தோ தரஸ்வினோ ஆசே தரசா துரிதம் குகியமம் மாஷ்ட அபயாராவோ சாஹஸ் தரோ ஆசே தரசா துரிதம் குஹியகம் சவீட்சத்தவனு கலமத்துவோஜன் விசியமூடா பாத்து ஜீவத்தை சையா சவீச்சாவனு கலமத்துவோஜம் விசியஸ் ஜனமூடா்வத்து ஜீவ यत्र यत्र சிேஷுக்கு திரோரத் தோ ரோல தமன்வாவோ எதாவது ஜிஷுக்கு திரோரத் தோரஸ் ஸ்யோல அவிதூர்த்துமனாரமுஷிநாங்க சகூடாமணி விபு जहार मुष्टिनेवांग, அவிதூர்த்துமன ஜாரமுிநாங்க சகூடாமணி விபு சங்கச்சூம் நகத்தியம் மணிமாதய பாஸ்வரம் அகிரஜாத்து பிரீத்தம் பசியீனோஷிதம் சங்கச்சோடேபம் மணிமாதய பாஸ்வரம் அகிரஜாத்து பிரீத்தம் பச்சியந்தீனாம் யோஷிதாம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டாவது ஸ்லோகத்தோட இந்த முப்பத்தி நாலாவது அத்தியாயமான தசமஸ்கத பூர்வார்த்தம் அப்படிங்கிறது இன்னொரு ஆவச்சி பார்ப்போம் இருபத்தி ஏழாவது ஸ்லோகத்துலேருந்து இந்த அத்தியாயத்தை முடிக்கிறோம் குரோசந்தம் கிருஷ்ண ராமேதி விலோக்கிய ஸ்வபரிக்கிரகம் யாகர் அன்பதாபதாம் கிரோஷம் கிருஷ்ணராமே விலோகிய சுப்பிரகம் எதாத்துனா் பராத்தர் அன்வாவதாம் மாபேஷத்தியாவோ सालहस्त तरस्नो आसेम तरस तुरी गुख्यकाधम मेट्ट अभ्ययाराव मेट्ट अभ्य अभयाराव मेट्ट अभयारावो सालहस्तो तरस्न आसेूत तरसा तुरी गुह्यकाधमं सविक्षता कालमृत्युभ जुजनृस्ती जनमूढ़ते जीवते छया வீட்சம் தவனு காரமத்துபோஜன் விசீன்மூடா பிரதிரவதி ஜீவத்தை தமன்வா கோவிந்தோ எதாவீ ஜித்தி தோ ரல்தமன்வாவோ எதாவதி ஜிஹூத்தி தோ ரல அபித்தம் चिरुरात्मन जहार मु्टिन सहचूा मणि विभु अभीधुरिवाभ्य चिस्तुरात्म जहार मुष्टिनंगंग सहचूा मणि சங்கச்சூம் நகத்தியம் மணிமாதாயஸம் அகிரஜாத்தை பிரீத்தம் பச்சியீனோஷித்தம் சங்கச்சூடம் நகத்தியம் மணிமாதாயம் அகிரஜாத்தை பிரீத்த பசியீனோஷித்தம் சங்கச்சூடம் நகத்தியம் மணிமாதாயஸம் அகிரஜாத்தை பிரீத்த பச்சீனம் சோஷிதம் முப்பத்தி நாலாவது அத்ராஜமான இது அத்தியாயம் முடியல ரெண்டாவதுலோகத்தரம் அர்த்தத்த பாக்கும் சுகபிரமிகள் சொல்றார் தொடங்கு சேர சொல்றார் இப்படி தங்களுக்கு பிரியமான தங்களை சேர்ந்த தங்களையே சரணமடைந்த கோபிகைகள்லாம் கோபர்கள் கோபிகள்னா கோபிகைகள் கிருஷ்ணா ராமானு கதறி கதறி இருக்காது அப்படி திருடனால துரத்தி செல்லப்பட்ட பசுக்கள் மாதிரி புலியால் துரத்திப்பட்ட பசுக்கள் மாதிரி போகிறபோது அவர்களை பின்தொடர்ந்து போகிற மாதிரி இந்த ரெண்டு சகோதரர்களும் பலராமனும் கிருஷ்ணனும் பின்தொடர்ந்து போனார்கள் நீங்கள் பயப்படாதீர்கள் மாபேட்ட பயப்படாதீர்கள் மாபேட்ட பயப்படாதீர்கள் என்று அபயாராகும் அபயத்தை கொடுக்குற சத்தம் போட்டு இருக்கக்கூடியவர்களும் கையில் வந்து சாலக்தோம் கையில் மரத்தை எடுத்து கொண்டோட தரஸ்பினம் வேகமாக போறாடும் அப்படி வேகமாக தரசா வேகமாக அப்படி துரித்தம் துரித்தம் துரித்தம் துரித்தம் மிக வேகமாக சொல்லக்கூடிய அந்த தம் குக்கியகாதமம் யக்ஷபதன் யக்ஷ மிக மோசமான கெட்டனான கெட்டவனான யக்ஷப்பதரை அவனை அடைந்தார்கள் காலன் போல ருத்யு போலவும் தன்னை பின்னால தொடர்ந்து வந்திருக்கூடிய அந்த ரெண்டு பேர்களையும் பார்த்து உத்விஜன் பயந்து போனான் நான் நடுங்கி போனான் உத்விஜன் அவன் வந்து அந்த சங்கத்தியுடன் யக்ஷ அதமன் மகாமட்டமானவன் செய்ய வேண்டியதை தெரியாமல் திரீஜங்களை விட்டுட்டும் துண்டக்கானம் தோ தோழக்கானுன்னு சொல்வார்கள் அந்த மாதிரி பழைச்சா போகிறோன்னு பிழைச்சிருக்கணுங்கிற விருப்பத்தால் ஓடிட்டான் த்ரீஜனங்களை விட்டுட்டும் அந்த திரீஜன கோபிகைகளை விட்டுட்டும் இப்போ துண்டக்கானம் தோளக்கானம் அப்படின்னு சொல்லிட்டாப்பில் விட்டு ஓடி போயிட்டாங்க பிழைத்திருக்கக்கூடிய அவன் பழப்போ அவன் பிழைத்திருக்கணும் அவன் உயிர் பழப்புக்காக ஓடி போயிட்டான் அப்போது எங்கெங்கெல்லாம் ஓடிக்கிறானோ கிருஷ்ணன் வந்து அவன் ஓடிக்கிறான் அவன் தலையில் இருக்கிற ரத்னத்தை எடுக்கணுங்கிறதுக்காக போய் அவனை பின்தொடர்ந்து போனான் பலராமன் ஸ்ரீகளை ரட்சித்து கொண்டிருந்தார் அப்போது ரஜினே சர்வேசுரனான பகவான் கண்ணன் பக்கத்தில் எது எதிர எதிரை போய் பக்கத்திலேயே எதிரை போய் அந்த துஷ்டனுடைய தலையை ஓங்கி ஒரு அடி அடித்து தலையில் இருக்கிற ரத்னத்தையும் சேர்ந்து முஷ்டியால் இடித்து எடுத்தான் அப்போ தலையையும் எடுத்தான்னு ஒரே ஒரே போடலை பிரலம்பா சொன்ன முடித்தான பலராமன் அது மாதிரி இவர் வந்து ஒரே அடி ஒரே அடியில் தலையை தலை தனியாக வந்துவிட்டும் தலையில் இருக்கக்கூடிய ரத்னத்தையும் சேர்ந்தே முட்டியால் அடித்து எடுத்தான் இப்படி சங்கத்தோடனை முடித்து மிகவும் பிரகாசிக்கக்கூடிய ரத்னத்தை எடுத்து அந்த ஸ்திரீகள்லாம் பார்த்துன்னு இருக்கிற போதே தனக்கு அண்ணாவான பலராமனுக்கு பிரீத்தியாக ரொம்ப சந்தோஷத்தோட பிரீத்தியாக கொடுத்தான் கண்ணன் அப்படி பார்க்கலாம் வருமா பார்த்தா இந்த பலராமன் கிருஷ்ணன் பார்த்துட்டே இருக்கிற போது அவர்களை பக்கத்தில் இருக்கக்கூடிய அவர்களுடைய அவர்களை சார்ந்து இருக்கக்கூடிய கோபிகைகளை பயமில்லாமல் வடக்கு திசை வாக்கி கூட்டும் போகிறான் விரட்டின்னு போகிறான் எப்படி வந்து திருடன் விரட்டின் போகிறானோ புலிகளெலாம் எப்படி ஆடுகளையும் பசுக்களையும் விரட்டின் போமோ அப்படி ஓட்டின்னு போகிறான் திருடர்கள் திருடின பசுக்களை விரட்டி ஓட்டின்னு போகிற மாதிரி போகிறேன் தனக்கு பிரியமான அந்த கோபியைகள்லாம் சங்கத்துடன் துரத்தின்னு போகிறதை பார்த்து கிருஷ்ணா ராமானு அவர்கள் கதலைப்பட்டு பயப்படாதீங்க பயப்படாதீங்கன்னு இவர்கள் சொன்னார்கள் பயப்படாதுன்னு பலமாக சத்தம் போட்டு சொன்னார்கள் அதை பலராமனும் கிருஷ்ணனும் அவர்களை பின்தொடர் ஓடினார்கள் சால மரத்தை கையிலே மரம் கையில் எயத்தின்னு பயப்படாத பயப்படாதுன்னு உரக்க சத்தம் போட்டுண்டு ஓடி ரொம்ப சீக்கிரமாக வீக்கரமாக வேகமாக ஓடுகிறாள் சீக்கிரமாக சங்கச்சோடனே அடைந்தார் காலனும் யமனும் சேர்ந்து வந்தால் மாதிரி அவர்களை பலராமனை கிருஷ்ணனை பார்த்து காலன் யமன் ரெண்டு சேர்ந்து வந்த மாதிரி ப பலராமகிருஷ்ணனை பார்த்தோன்னே சங்கச்சூடனுக்கு நடுக்கும் பயங்கர நடுக்கும் உயர் உயிர் பழைக்கணும் துண்டை காணும் அப்படிங்கிற மாதிரி உயிர் பழைச்சா போகிறோன்னு ஆசையால் ஓபியர்களை அப்படியே விட்டுனான் அப்படியே விட்டுட்டும் ஓடிட்டான் அவன் தனியாக ஓடிட்டான் அப்போது அவனுக்கு தலையில் ரத்தனம் இருக்கு ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா அந்த அஸ்வத்தாமா ஒன்றாவது ஸ்கந்தத்தில் ஏழாவது அத்தியாயத்தில் முத ஸ்கந்தம் ஏழாவது அத்தியாயத்தில் அந்த அஸ்வத்தாமா பிரம்மாஸ்திரம் போட்டான் ஞாபகம் இருக்கான் அப்போ பிரம்மாத்திரத்தை போட்ட அர்ஜுனனும் பிரம்மாஸிரம் போட்டு ரெண்டையும் தான் இழுத்தி அவனுக்கு வந்து தேர்காலில் கட்டி கொண்டு வந்து போது அப்போ இப்போ பகவான் சொன்னாரா பீமன் சொல்றதும் கரெக்டு இவர்கள் சொல்றதும் கரெக்டுன்னு தர்மன் சொல்றதும் கரெக்டுன்னு திரௌபதி சொல்றதும் கரெக்டுன்னு சொன்னாரா அப்போ தலையில் இருக்கக்கூடிய அஷ்பத்தாமா தலையில் இருக்கக்கூடிய மணியை எடுத்தான் அர்ஜுனன் இங்கே இந்த சங்கஜூடன் தலையில் இருக்கக்கூடிய ரத்னத்தை பறிப்பதற்காக கண்ணன் அவன் ஓடக்கூடிய இடங்கள்லாம் பின்தொடர்ந்து ஓடி பார்த்தான் அப்போ பலராமன் வந்து கோபியர்களை ரஷ் தின்றான் அதனே அந்த கிருஷ்ணன் துஷ்டனான அந்த சங்கத்தோடன் பக்கத்தில் போய் முஷ்டியால் ஓங்கி ஒரு அடி அடித்து தலையில் குத்தி சூடாமணியோடு அவன் தலையும் பறித்தார் அவன் தலை வந்து பனியாக போடுத்தி சூடாமணியை கையில் எடுத்துட்டார் அந்த அஸ்வத்தாமா கதை சொல்லணும்னு ஞாபகப்படுத்துறதுக்காக சொன்ன மதோ ஸ்கந்தத்தில் ஏழாவது அத்தியாயத்தில் பார்த்தோம் அர்ஜுனன் எடுத்தான் இங்கே கண்ணன் கிருஷ்ணன் இந்த சங்கத்துடனான இந்த யக்ஷனுடைய அதமமான அதமன் யக்ஷ பதர் துஷ்டன் மூடன் வந்து ரொம்ப கடு கயவனவன் அவனுடைய தலையை ஒரேடியால் அடிச்சு தலையை தலைய பறித்தி சூடாமணியும் தலையிலேருந்து பிரித்தார் இப்படி சங்கச்சூடனை முடித்து கொன்று மிகவும் பிரகாசமாக இருக்கக்கூடிய அந்த ரத்னத்தை கொண்டு வந்து கோபியரெல்லாம் பார்த்து நிற்கிற போது அண்ணன் பலராமன் அதனால் அண்ணன் பலராமனுக்கு அன்போடு ஒரு ப்ரெசன்டேஷன் மாதிரி கொடுத்தார் இதோட இந்த முப்பத்தி நாலாவது அத்தியாயம் ஒரு ஸ்லோகம் மாத்திரம் சொல்லிடுவோம் இந்த முப்பத்தி அஞ்சாவது ரெண்டாவது ஸ்லோகத்திலேந்து இருபத்தி அஞ்சாவது ஸ்லோகம் வரைக்கும் பன்னெ பன் அதை வந்து ஜோடி ஜோடியாக சொல்கிறார்கள் ஜோடு ஜோடியாக சொல்கிறார்கள் அவர் வந்து கண்ணனை பற்றி பாடுகிறார்கள் பகல் வேளையில் கண்ணனை பிரிந்து அவர்கள் இருக்கிறார்கள் அதை வந்து அழகாக பாடுகிறார்கள் இதுதான் யுகல கீதம்னு சொல்லப்பட்டது அந்த கோபிகா கீதம் நம்ம பார்த்தது முப்பத்தி ராத்திரில படிந்து இந்த முப்பத்தி அஞ்சே யுகலகீதம் பகல்ல படுது ஸ்ரீ சுகவாச்சம் ஸ்ரீ சுகவாச்சோப்பிருஷ்ணே வனம் யாத்தே தம் அனுதேதான் கிருஷ்ணீலா பிரகாஜோன வாசரான ஸ்ரீ சுகவாச்சம் கோபியா கிருஷ்ணேவனம் யாத்தே தம் அனுதிர சேதசா கிருஷ்ணலீலா பிரகாயஞ்சோ மின்யூ துக்கேன வாசரான் ஸ்ரீ சுகோவாஜா கோபியா கிருஷ்ணே வனம் யாத்தே தம் அனுதிரச்சேதசா கிருஷ்ணலீலா பிரகாயஞ்சோ மின்யூ துக்கேன வாசரான் இப்படி உகல கீதம் ஆரம்பிக்க பொழுது அவனுடைய அவனை பின்தொடர்ந்தே அவர்களுடைய மனசு போச்சு என்ன அர்த்தம்னா சுகர் சொல்கிறார் கிருஷ்ணன் வந்து காட்டுக்கு போகும்போது பகல் வேலையில் மாடு ஒட்டின்னு போகிற போதும் கோபியர்களில் அவன்கிட்ட மனசு அப்படியே லயிச்சிருந்தது ஆ லயிச்சிருந்த மனசோடு அணு அவனை தொடர்ந்தே போகிறது அப்படி கிருஷ்ணனுடைய லீலைகளையே பாடிக்கொண்டு நன்றாக பாடிக்கொண்டு பகல் பொழுது முழுக்கவும் துக்கே நன்கும் வருத்தத்தோட சோகத்தோடு கழித்தார்கள் அதாவது கண்ணனையே நினச்சிட்டு கண்ணனையே பற்றி பாடி இருந்தார்கள் இது பகல் வேலையில் கண்ணனுடைய லீலைகளை பாடி என்ன சொல்கிறார் சுக்கர் சொல்கிறார் கிருஷ்ணன் வந்து மடு மாடு மேய்ச்சின்னு காட்டுக்கு போகிறான் பாரபோதும் போகிற போதெல்லாம் அவருடைய மனசை அவர் பின்னாலேயே போயிடுது அவனை தொடர்ந்து அங்கேயே போயிடுது மாடு ஓட்டின்னு போகக்கூடிய கண்ணனை ஓட்டின்றே போயிடுது அவனை பின்தொடர்ந்து ஓட அவனுடைய திருவிளையாடகளையும் கண்ணன் அது வரைக்கும் கோகுலத்துக்கு வந்து அது வரைக்கும் சேர் எல்லா திருவிளையாளர்களையும் லீலைகளையும் பாடிக்கொண்டே பகல் பொழுதும் ரொம்ப கஷ்டத்தோடு துக்கத்தோட தான் பிரிவாளன் பிரிவால அவர்கள் கழித்தார்கள் அதுக்கப்புறம் ரெண்டுல இருந்து இருபத்தஞ்சு வரைக்கும் ரெண்டு ரெண்டு ஸ்லோகங்களாக அர்த்தம் கொள்ள வேண்டும் அர்த்தமும் அப்படி இருக்கும் அர்த்தமும் இப்படி கொள்ள வேண்டும் ரெண்டு பேர் சொல்றார்கள் முதல் ஸ்லோகத்தில் கிருஷ்ணனுடைய அழகையும் ரெண்டாவது ஸ்லோகம் அப்படின்னு போயிடுவோம் கோபிகளோட மெய்மறந்த சூழ்நிலை அப்படியெல்லாம் வருது இப்படி யுகல கீதமாக சொல்லப்படுகிறது அழகாக இருக்கும் அதில் வந்து கானத்தாக பாடினா இருக்கும் அடியுன்னு சொல்கிறது எப்படி இருக்கும் அப்படி தான் இருக்கும் அதனால் யுகல கீதம் கோபிகா கீதம் ராத்திரியில் பாடினா யுகல கீதம் பகலில் பாடினது ரெண்டு கோபிகர்கள் கண்ணனை பற்றியே நினச்சிருந்து பாடுகிறாள் ராதே கிருஷ்ணன்